வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நிலநடுக்கம் காரணமாக பேசல் நகரம் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்கா மாநிலத்தை ஐக்கிய அமெரிக்கா ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் விலை கொடுத்து வாங்கியது இன்னால் அலாஸ்கா நாள் என கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிபிசி வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடா நாட்டில் பெண்களும் சம உரிமையுள்ள சக மனிதர்கள் என சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெனிசுவேலாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து அந்நாட்டு அதிபர் பதவி இழந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்தில் பளிங்கு அரண்மனையில் அனைத்துலக வர்த்தக கண்காட்சி முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம் முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு அசர்பைசான் சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈழப் போரின் போது காலி கடற்படை தளத்தில் கடற்புலிகள் நடத்திய தாக்குதலில் பல கடற்படை களங்கள் அளிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவை குறிவைத்து நடத்தப்பட்ட தர்க்கொளை தாக்குதலில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பெனாசிர் பூட்டோ காயமின்றி உயிர் தப்பினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் விண்கலம் வெனீரா நான்கு வீனஸ் கோளை அடைந்தது வேறொரு கோளின் வளிமண்டலத்தை அளந்த முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹென்றி பெர்குசன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பல்லடம் சஞ்சீவராவ் தமிழக புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வி நவரத்தினம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் திவாரி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓம் பூரி இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ராய் டயஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு மார்டினா நவட்டிலோவா அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி ஆண்டு ஜாகிர் நாயக் இந்திய இஸ்லாமிய மதகுரு ஆயிரத்தி ஆண்டு அமிஸ் திரிபாதி இந்திய நூலாசிரியர் ஆயிரத்தி ஆண்டு ஜோதிகா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் தமிழக திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் ஊடகவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சார்லஸ் பாபேச் ஆங்கில கணிதவியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமஸ் சால்வா எடிசன் அமெரிக்க விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சான்பியாகோ ரமோன் கசல் நோபல் பரிசு பெற்ற ஸ்பெயின் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஆர் ராம்சிங் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வீரப்பன் சந்தன கடத்தல்காரர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழினி விடுதலை புலிகளின் மகளிர் அரசியல் பிரிவு தலைவி இந்நாளின் சிறப்புகள் அலாஸ்கா தினம் என்று அசர்பைசான் விடுதலை தினம் வேசக்தமி எனப்படும் உலக ஆண்கள் கருத்தடை தினம் என்று